ஒன்பாவது மந்திரம் அந்த பிரவிசந்தே விதையமுசே इवते इति தமோயுவி அநயாவிமீராணம் எச்சி மோட்சத்துக்கு சாதனமாக ஆத்ம ஜானத்தை உபதேசம் செய்தது அந்த ஆத்ம பெறுவதற்குரிய தகுதியை கொடுக்கக்கூடிய கர்ம விஷயங்களைப் பற்றி இப்பொழுது உபதேசிக்கிறது இதெல்லாம் கர்ம காண்டம் கர்ம காண்டத்துல ரெண்டு பிரிவு உண்டு கர்ம காண்டம்னு சொல்றதுண்டு உபாசனா காண்டம் சொல்றது முக்கியமா முதல சொல்லிட்டு இருக்கேன் கர்மயோகா ஞான யோகா ரெண்டே யோகம்தான் மோட்சத்துக்கு படிப்படியான இரண்டு யோகங்கள் முதல் யோகம் கர்மயோகம் அடுத்தது கர்மயோகத்தை பூர்த்தி பண்ணி போய் மோக்ஷத்தை அடையிடும் அந்த கர்மயோகத்துக்குள்ள பல பிரிவுகள் இருக்கு ஞான யோகத்துக்குள்ள பல பிரிவுகள்னு சொல்ல முடியாது கர்மயோகத்துக்குள்ள பல பிரிவுகள் இருக்கு சொல்ல போனால் ஏராளமான பிரிவுகள் இருக்கு அந்த பிரிவுகளையெல்லாம் உபனிஷத்து இங்க ஒரு போர்ஷனை ஒரு சிறு ஒரு ஏரியாவை மாத்திரம் எடுத்துட்டு நீ வேதத்தில் கர்ம காண்டம் தான் பெருசு கர்மகாண்டம் உபாசன்தான் செய்யக்கூடிய பூர்வ மீமாம்சையும் மிக பெரிசு இரண்டாயிரம் சூத்திரம் இருக்கு அந்த சூத்திரங்களுக்கான விளக்கங்களும் பெருசா இருக்கு ரொம்ப ஷனா வேதாந்தம் படிக்கிறவங்க பூர்வமீமா உத்தரமீமாசத்துக்கு அதிகாரம் ஒரு ஸ்லோகம் இருக்கு விவேக சூடாமணிகள் மேதாவி புருஷோ வித்வான் ஊகா போஹ விச்சக்ஷணா அதிகாரி ஆத்மவித்யாம் முக்த லக்ஷண லட்சிதா அப்படின்னு விவேக சூடாமணியில் வேதாந்த விசாரம் பண்றதுக்கான அதிகாரித்வத்தை சொல்லும் பொழுது இதை பற்றி சொல்லி இருக்கிறார்கள் ஆனால் அதெல்லாம் பிராக்டிக்கலாக இப்போ நடைமுறையில் முடியாது மோட்சத்தை விரும்புகிறவன் அதெல்லாம் பண்ணினான்னா அதுக்கே நேரம் போயிடும் மேதாவின் மந்திரங்கள்லாம் மனப்பாடமாக இருக்கணும்னு அர்த்தம் உபனிஷத் மந்திரங்கள் எல்லாம் समस्त வேதங்களும் வித்வான் வித்வான்னா என்ன அர்த்தம்னா பூர்வ மீமாசா சாஸ்திரம் எல்லாம் படிச்சு முடிச்சிருக்கணும் மீமாசா சாஸ்திரத்தை பண்ணியிருக்கணும் இதை வந்து சந்திரசேகர பாரதி சுவாமிகள் விவேக சூடாமணியின் விளக்கத்தில் சொல்லியிருக்கிறார் ஊகாபூக விச்சக்ஷணா தர்க்கசாஸ்திரம் நல்லா படிச்சிருக்கணும் ஆக வேத மந்திரங்கள் எல்லாம் நல்லா மனப்பாடமாக இருக்கணும் நம்பர் ஒன் அப்புறம் மீமாசா சாஸ்திரம் படிச்சிருக்கணும் நம்பர் டூ அப்புறம் ஊகாப்பு வந்து மீமாசா சாஸ்திரம் மாதிரி அது நிறைய இருக்குது வியாக்கரணமும் நல்லா படிச்சிருக்கணும் வியாக்கரண சாஸ்திரமும் மீமாசா சாஸ்திரமும் சுருக்கமாக சொன்னால் வேதாந்தம் படிக்கிறதுக்கு அவங்க பெரியவங்க சொல்கிறது மூணு சாஸ்திரம் பதசாஸ்திரம் வாக்கியசாஸ்திரம் பிரமாண சாஸ்திரம் பதசாஸ்திரம்ங்கிறது கிராமர் வாக்கியசாஸ்திரங்கிறது மீமாம்சா அப்புறம் வந்து பிரமாணசாஸ்திரங்கிறது தர்க்கசாஸ்திரம் இந்த மூணு சாஸ்திரம் படித்தவங்கதான் வேதாந்தத்தை நல்லா படித்து புரிஞ்சிக்க முடியும் அதுதான் சன்னியாசிகளை பார்க்கறபோது பதவாக்கியம் சிங்கேரி மடத்தில் விருதாவளியில் சொல்கிறோம் ஸ்ரீமத் பரமஹம்ச பரிவிராஜகாச்சாரியவரிய பதவாக்கிய பிரமாண பாராவார பாரீன அப்படி சொல்றோம் சுவாமிகள் எப்படிப்பட்டவர் தான் இவர் பரமஹம்ச ஆசிரமத்தில் இருக்கார் இவர் வந்து நிறைய பிரச்ச பிரதட்சணம் பண்ணி நிறைய பேருக்கு தர்மோபதேசம் பண்றார் பிரீவராஜகாச்சாரியவரிய பதசாஸ்திரம் வாக்கியசாஸ்திரம் பிரமாணசாஸ்திரத்தோட கரையை பார்த்துருக்கார் அதெல்லாம் ஒன்னொன்னு சமுத்திரம் வியாக்கரணம் பெரிய சமுத்திரம் மீமாசா சாஸ்திரம் பெரிய சமுத்திரம் பிரமாண சாஸ்திரம் அப்படிதான் ஒன்று ஒன்றுக்கும் பன்னெண்டு வருஷம் இருபத்தஞ்சி வருஷம் ஸ்பென்ட் பண்ணி படிக்கிறது இன்னைக்கு இருக்கு இன்னைக்கு இருக்கு வழக்கத்தில் இருக்கு ஆனால் வெரி வெரி ஃபியூ இதுக்கெல்லாம் அரசாங்கம் நிறைய பணமும் ஒதுக்கிருக்கு இந்த காலத்தில் இருக்கு இவ்வளவு நம்ம செக்குலரிசம் பேசினாலும் இன்றைக்கும் இதுக்காக ஏராளமான பணம் ஒதுக்கப்பட்டிருக்கு ஆனா அந்த பணமெல்லாம் பயன்படுத்தப்படாமல் இருக்கு காசியில எல்லாம் ஐநூற்றுக்கும் மேற்பட்ட வித்யாசாலைகள் ஆளே இல்லாமல் இருக்கு இதுக்கெல்லாம் கவர்மெண்ட்ல யூபி கவர்மெண்ட்ல ஏகப்பட்ட பணம் ப்ரொவைட் பண்ணியிருக்கு இன்னைக்கு நேர்த்திக்கல காலங்காலமா ஆள் இல்லை இதை சொல்லி வைக்கிறேன் இதுக்கு மந்திரத்துக்கு என்ன சம்பந்தம்னு கேட்கப்படாது எல்லாம் அதெல்லாம் இந்த பேக்ரவுண்ட்லாம் தெரிஞ்சாதான் இந்த ஏரியா புரியும் இல்லாட்டி இதோட புரியாது ஆழம் இதனுடைய மகிமை என்ன எல்லாம் புரியாதுங்கிறதுக்காக இந்த பீடியெல்லாம் நிறைய சொல்றேன் சன்னியாசியோட சொல்ற போது பதசாதி எல்லாம் ஒன்னொன்னும் சமுத்திரம்ங்கிறேன் இன்னொன்னும் பெரிசு பெருசா இந்த மட்டத்தில் பெரிய மகா சுவாமியா வரணும்னு சொன்னா சுங்கேரி மாதிரி பெரிய பீடத்தில் ஒருத்தர் உட்காரணம் சொன்னால் அவருக்கு இதெல்லாம் குவாலிஃபிகேஷன் சும்மா ஒன்றும் இல்லை அப்புறம் பதசாஸ்திரம் வாக்கியசாஸ்திரம் பிரமாணசாஸ்திரம் இதோட கரையை கண்டவர் அது மாத்திரம் இல்லை யம நியமாசன பிராணாயாம பிரத்யாகார தாரணா தியான சமாத்தியஷ்டாங்க யோகானுஷ்டான தப்சக்கரவர்த்தி என்னெல்லாம் பிரிதா பாருங்க யமம் நியமம் ஆசனம் பிராணாயாமம் பிரத்யாகாரம் தாரணா தியானம் சமாதி எல்லாம் பழகிருக்கார் அஷ்டாங்க யோகா நுஷ்டான தபஸ் சக்கரவர்த்தி தபஸ் பண்றதுல சக்கரவர்த்தின் அதுக்கப்புறம் மற்ற எல்லாம் சொல்லிட்டு இருக்கோம் வரல ஏதோ நடுப்புற திடீர்னு புகரல அநாத்யவி சின்ன குரு பரம்பரா பிராப்தர்சன ஸ்தாபனாச்சாரிய व्याख्यान சிம்ஹாசனாதீஸ்வர ரிஷ்யசிங்க புரவராதீஸ்வர துங்கபத்ரா தீரவாசி இப்படிலாம் வித்யாசங்கர ஸ்ரீமத் ராஜாதிராஜ வித்யாசங்கர आराधित, பாத ஆராதித எல்லாம் சொல்லுவாங்க அப்புறம் இவருடைய குருவை பேரையும் சொல்லி ஸ்ரீமத் அபினவ வித்யா தீர்த்த மகாஸ்வாமி கரகமல சஞ்சாத சொல்லி அவருடைய அனுகிரகால் ஆச்சாரிய ஜகத்குருமத் பாரதி தீர்த்த மகாஸ்வாமி நாம் பாத கரமஜனை பிரணாமம் சமர்ப்பு அப்படி சொல்லிதான் சொல்லி நமஸ்காரம் பண்றோம் எல்லாருக்கும் நமக்கு புதுக்கோட்டைக்கும் ஒருதாவளி இருக்கு சம்பிரதாயமா சொல்ல எதுக்கு சொல்றேன் வேதமெல்லாம் தெரிஞ்சு அதனுடைய மீமாம்சா சாஸ்திரம் படிச்சு ஊகா போக விச்சக்ஷணா அதுக்கப்புறம் சொல்றது அதிகாரி ஆத்ம வித்யாயாம் அதிகாரி உத்த லக்ஷண லட்சிதா சாதனச்சதுஷ்டயம் ஒரு யோகியத்தை இது இன்னொரு யோகியத்தை சாதனையற்ற கட்சிதான் மனிஷிபி ஏஷு சத்வேவ சன்னிஷ்டாவே நித்தியதி சாதனம் வந்து சாதனச்சதுஷ்டயம் வேணும் ஆனால் சாதனச்சதுஷ்டயம் மாற்றம் இருந்தால் போறாது இதுவும் வேணும் சொல்லப்போனால் இதெல்லாம் இருந்தால் தான் சாதனச்சதுஷ்டயம் எல்லாம் சேர்ந்துருக்கு இந்த இடத்துல இப்ப சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா இந்த மூணு மந்திரத்தினுடைய பரம தாத்யம் என்னன்னா இதெல்லாம் கர்மாவை பற்றி உபதேசிக்கிறதுனால இந்த மந்திரங்களுடைய முக்கியமான நோக்கம் என்னன்னா சித்த சுத்தி அடைய வச்சு சாதன சதுஷ்டைய பெற வச்சு முதல் ஞான இவனை அனுப்பணும் அதை வந்து உபரிஷத் மறைமுகமாக பண்றது டைரக்டா சொல்லலை நாம அதை புரிஞ்சுக்கணும் அதனால் கர்மகாண்டத்தை தனியாக நீக்கிட மாட்டோம் ஞான காண்டத்துக்கு சகாயம் பண்ணுறதே கர்ம காண்டம்தான் கர்ம காண்டத்தோட சகாயம் இல்லாமல் ஞான காண்டத்துக்கு போக முடியாது ஆனால் ஒன்று கர்ம காண்டம் வந்து வாழ்க்கை முழுக்க கடைபிடிக்க வேண்டிய ஒரு விஷயம் கிடையாது அதுலேருந்து நாம் ஞான காண்டத்துக்கு போகணும் அது நாமளாக அந்த பக்குவம் இல்லாமையும் போயிடக்கூடாது ஆனால் பக்குவத்தை தரக்கூடிய சக்தி கர்மகாண்டத்துக்கு இருக்கு ஆனால் சில சமயம் என்னாகும்னு கேட்டால் கர்மகாண்ட் நிறைய பேர் சில பேர் பார்த்தா சங்கராச்சாரியார் சொல்கிறார் பிறக்கிற போதே ஞானகாண்டத்துக்கு யோக்கியதை உள்ளவர்களாக பிறக்கிறார்கள் அவர்களுக்கெல்லாம் கர்மகாண்டத்தை அனுஷ்டிக்க வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் மேக்சிமம் மெஜாரிட்டி பீப்புளுக்கு கர்மகாண்டத்தை அனுஷ்டித்த பிறகுதான் ஞானகாண்டம் ியார் பெரும் கல்யாதோ பார்வதி அது அடுத்தது அந்த கடைசி ரெண்டு பாதை நமக்கு வேண்டாம் அது வந்து வந்தார் அங்கே வந்து சார்தாம்பாட பிரதிஷ்டம் பண்ணார் அந்த கதையெல்லாம் இருக்கட்டும் கல்யாதவ் கலியுகத்தின் ஆரம்பத்தில் இந்த மாதிரி பார்வதிஷா பிரவர சுரகண பிரார்த்ததா பிரவர சுரகணிதா பார்வதிஷா தேவர்களால் பிரார்த்திக்கப்பட்ட அந்த பார்வதி பார்வதியினுடைய தலைவன் அந்த பரமேஸ்வரன் ஸ்ரௌதவர்த்தும பிராபல்யம் நேத்துக்காம இந்த ஸ்ரௌதவர்த்தம வேத மார்க்கம் ஸ்ரௌத்தம்னா ஸ்ருதியிலிருந்து சொல்ல ஸ்ருத்தினால சொல்லப்பட்டது வேதங்களில் உபதேசிக்கப்பட்ட வழித மார்க்கா நேத்துக்காம அது வலிமை குன்றி இருந்தது ஆதிசங்கர் அவதார காலத்தில் வைதிக மார்க்கம் வலிமை குன்றியிருந்தது அத பிராபல்யம் நேத்துக்காம அதை பிரபலப்படுத்துறதுக்காக எத்தி வர வபுஷா ஆகத்தியா சன்னியாசி வரன்னா உயர்ந்த உயர்ந்த சன்னியாசி சரீரத்தில் வந்து அப்படின்னு சொன்ன எத்தி வர வபுஷா ஆகத்ய அப்படின்னு கமலஜ தைத்தாஷ்டகத்தில் நம்ம சொல்றோம் அதனால சங்கராச்சாரியார் வந்த காலத்தை நம்ம யோசிச்சு புரிஞ்சுக்கணும் வந்த காலத்தில் வேதம் பௌத்தம்தான் ரொம்ப பிரசித்தமாக இருந்தது ஆனா பௌத்த மதம் வந்து சங்கராச்சாரிய முன்னாலேயே ஓரளவுக்கு கீழ்நிலையை வந்துருது குமாரில் பற்றே பண்ணியிருக்காரு நிறைய வேலை எல்லாம் அது பெரிய கதை ஆரம்பிச்சாஷப் இதெல்லாம் வந்து நிறைய இந்த சரித்திர விஷயமா நிறைய பேசுனா அது தனி டாபிக் உள்ள நுழைஞ்சிருவோம் சங்கராச்சாரியர் காலத்தில் வைதிக மார்க்கம் வைதிக மார்க்கத்தில் ஒரு பக்கம் பௌத்த மதம் இருந்து பௌத்த மதத்தினுடைய தலைவர் குமார்லபெற்றால் ஜெயிக்கப்பட்டார் பன்னெண்டு வருஷம் போய் அந்த தலைவருக்கு பணிவிட செஞ்சு படித்தாராம் குமார்ல பட்டு சரித்திரம் சொல்கிறது பிரஜான கணன்ங்கிற பேரில் பேரை மாற்றி குடுமையை எடுத்துட்டு பூனலை எடுத்துட்டு அந்த அவர் பேர் அவர் பேர் ஒருத்தர் பெரிய ஒரு நலந்தா யூனிவர்சிட்டியில் டாப் அவர் அவர் பேர் ஏதோ தர்மங்கிற பேர் வரும் அவர் வந்து தர்ம செயனருக்கு மாதிரி அது நல்ல பேர் அது நல்லா ஞாபகம் வரல மாட்டேங்க பரவாயில்ல அவர்கிட்ட போய் பன்னெண்டு வருஷம் அவருக்கு சர்வீஸ் பண்ணியிருக்கார் சர்வீஸ் பண்ணி படிச்சுருக்கார் அங்கே இருக்கிற லைப்ரரியெலாம் ஒன்று விடாமல் பார்த்துருக்கார் எல்லாம் படிச்சுருக்க பார்த்துருக்கார் அப்புறம் அவர்கிட்ட வந்து வாதம் பண்ணி வாதம் பண்ணுறதுக்கு சொல்லிருக்காரு நான் வாதம் பண்ண மாட்டேன்ருக்கேன் என்னை ஏமாற்றிட்டு இருக்கேன் சங்க சங்கர விஜயத்தில் நாம் படிக்கிறதுக்கும் அதுக்கும் கொஞ்சம் வித்தியாசங்கள்லாம் இருக்கு அந்த நலந்தா யூனிவர்சிட்டியிலே இருந்திருக்கார் அந்த யூனிவர்சிட்டியிலே இருந்து பௌத்த மதத்தை நல்லா படித்து பௌத்த மதத்தினுடைய குறைகளை எல்லாம் எடுத்து சொல்லி அவருடைய பீரியடில் தான் பௌத்த மதம் குறைய ஆரம்பிச்சு பௌத்த மதத்தினுடைய இன்ஃப்ளூயன்ஸ் குறைஞ்சிது ஆனால் இன்னொரு பிரச்சனைனா குமாரில்ல பெற்றர் வந்து கர்மகாண்டி கர்மத்தினால மோட்சம் ரிச்சுவலை சொல்கிறவர் அவருடைய சிஷ்யர் தான் மண்டல மிஸ்வரர் ஆனால் அவருக்கு அந்த இந்த குமாரல பட்டர் இந்த கர்ம பௌத்த மதத்தை போய் படித்து வந்து இப்படி சொன்னதுனால அவர் ரெண்டு காரணத்தினால தன்னுடைய சரீரத்தை உமித்தீரை தியாகம் பண்ணுறார் கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ எப்படி இதுக்குள்ளே இதுக்குள்ளே நம்ம உடம்ப வச்சா எப்படி இருக்கும் இப்போ இங்கே வச்சிருக்கேன் இந்த விபூதி போட்டிருக்கேன் உள்ளுக்குள்ளே நெருப்பு இருக்கு அது மாதிரி சரீரத்தை அதுக்குள்ளே விடணும்னு ஒரு பிரார்த்த திட்டம் போட்டு பண்ணினார் குமாரல பட்டர் அது காரணம் அவர் என்ன சொன்னார்னா வைதிக கர்மத்தை பன்னெண்டு வருஷம் விட்ட பாபம் அப்புறம் வந்து ஒருத்தரை ஏமாத்தி வித்தியை தெரிஞ்சின்றேன் அந்த பாபம் இந்த ரெண்டு பாபமும் போகணுங்கிறதுக்காக வேண்டி நான் என் சரீரத்தை இந்த உமித்தியில் தூஷாக்னின்னு அது அக்னியில நான் சமர்ப்பணம் பண்றேன் பண்ணிவிட்டார் அந்த நேரத்தில் சங்கராச்சாரியர் போனார் நாளைக்கு பண்ண போறாரா இன்னைக்கு போறாராம் மூட்டை மூட்டையா பாஷ்யத்தை நான் தூக்கிண்டு போறாரு அவர் சொல்றார் என்னால் இப்ப முடியாது நான் சங்கல்பம் பண்ணியாச்சு நான் பிரதிக பண்ணிட்டேன் நாளைக்கு காலையில நான் வந்து உமித்தியில என்னை அர்ப்பணம் பண்ணிக்க போறேன் ஆனால் நீங்க என் சிஷனை போய் பாருங்கன்னு அலகாபாத்தில் சொல்றார் இங்க இருக்கு மத்திய பிரதேஷ் இருக்கு இண்டோர் கிட்ட இருக்கு இந்த மாகிஷ்மதி அலகாபாத் பிரயாக கஷேரத்தில் சொல்றார் குமார்ல பட்டர் அங்கிருந்து சங்கராச்சாரியார் நடந்து மண்டல மிஸ்வர்ட்ட வந்து அவர்கிட்ட வாதம் பண்ணி அவரை மாத்தர் ஏன்னா அவர்தான் இந்தியாவிலே நம்பர் ஒன் ஆள் கர்மகாண்டத்தில் சாம்பியனை ஜெயிச்சா தானே பண்ணி அதுக்கு அப்புறம்தான் யம் அந்த பரம்பரை அதுவும் ரொம்ப வரிமை குறைஞ்சு போய் கிடந்தது பலம் இல்லாம இருந்தது கோவிந்த பகவத் அந்த ஒரு பாரம்பரிய இருந்தது ரொம்ப பிரபலமா இருந்ததுனால இந்த ரிச்சுவலிஸ்டிக் பீப்புளாக ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்ததுனால அவங்க வீக்காக இருந்தாங்க சங்கராச்சாரியார் என்ன பண்ணார் தான் அதை விஷயத்தை நல்லா புரிஞ்சு அதை கொண்டு வந்தார் இதில் நிறைய விஷயங்கள்லாம் இருக்கு புத்த மதத்துடைய நல்ல அம்சங்களையும் எடுத்துக்கொண்டார்கள் எல்லாம் ஹானஸ்டாக பண்ணியிருக்காங்க நிறைய பண்ணியிருக்காங்க ஆனால் வந்து ரொம்ப கவனமாக பொறுப்பாக அழகாக பண்ணி வச்சிருக்காங்க இதெல்லாம் நான் உங்களுக்கு தகவல்தான் சொன்னேன் இந்த மந்திரங்கள் எல்லாம் கர்மபாகத்தில் உள்ள மந்திரங்கள் இப்ப கர்ம உபாசனா சமுச்சயத்தை பற்றி நேற்றைக்கு நம்ம பார்க்க ஆரம்பிச்சோம் ஏ வித்யாங்கிறத நீங்க பிரிச்சுக்கணும் ஏ அவித்யாம் உபாசத்தை நேற்று காலையில பார்த்து நேற்றுக்கு பார்த்தோம் வகுப்புல எவர்கள் கேவல அதாவது உபாசனா ரஹித கர்ம உபாசனை இல்லாமல் கர்மத்தை அனுஷ்டிக்கிறார்களோ காய்க்க வாச்சிக்க கர்மங்களை மாத்திரம் அனுஷ்டிக்கிறார்களோ அவர்கள் அடர்ந்த ஆழ்ந்த இருளில் புகுகிறார்கள் வச்சுக்கணும் அவர்களுக்கு பிரயோஜனம் என்ன நிந்தன பண்றது விஷய சுக ஆதிக்கம் அவ்வளவுதான் விஷய கிடைக்கும் விஷய சுகம் கிடைக்கும் அதை என்னன்னா இன்னும் அதை விட பெட்டர் விஷய சுகம் கிடைக்கிறது கர்ம ரஹித உபாசனை பண்றவனுக்கு அப்படிதான் போட்டுக்கணும் கர்ம ரஹித உபாசனை பண்றவனுக்கு அதை விட வெட்டர் விஷய சுகம் கிடைக்கணும் இத பத்தாவது மந்திரம் பார்த்தோம் இதனுடைய பலன் வேற அதோட பலன் வேற சொல்லிட்டு இதை தனியா பண்ணினா அதுக்கு பலன் வேற அதை தனியா பண்ணா அதுக்கு பலன் வேற ஆனா ரெண்டையும் சேர்த்து பண்ணினா அதோட பலன் வேற இப்படி சொல் கர்மனா பித்லோகா பித்லோகம் பெட்டர் லோக்கம் அங்க இன்னும் அவ்வளவு நாட்டுக்கு போனோம் பெட்டர் லோகம் அமெரிக்காவா ஆஸ்திரேலியாவா வச்சு கூட அது மாதிரி பித்ருலோக்கம் பித்ருலோக பிராப்தி பித்லோக கர்மனா பித்லோகா தனியா பண்ணினான் உபாசனை மாத்திரம் பண்ணினா எங்க போலான்னு தேவலோக்காக சொர்க்க லோக்காக அது இன்னும் பெட்டர் விஷய சுக்கம் இருக்கும் ஆனால் ரெண்டையும் சேர்த்து பண்ணினா என்ன ஆகும் ரெண்டையும் சேர்த்து பண்ணினா இந்த பலம் அவாந்திர பலத்தை முக்கிய பலன் ஒன்று கிடைக்கிறது அது பிரம்மலோக பிராப்தின்னு சில ஆச்சாரியர்கள் சொல்லுகிறார்கள் ஆனால் உபரிஷத்தினுடைய முக்கியமான நோக்கம் என்னென்னா சித்த சுத்தி தான் நீங்கள் யான் வச்சுக்கோ இது வந்து அவாந்திரபலத்திலே பேதம் முக்கிய பலன் ஒன்று முக்கிய பலன் வந்து எடுத்துக்கிறோம் இது வந்து பித்ருலோக்கம் கர்மனா பித்ருலோக்கா முக்கிய பலம் பிராக்கெட்டில் சித்த சுத்தி அவாந்திர பலம் இது கர்மாலாம் நிறைய தெரிஞ்சால் தான் புரியும் சங்கராச்சாரியார் சொல்கிறார் உபாசனைங்கிறது தனி தான் கர்மாங்கிறது தனி தான் இதில் அங்க அங்கீபாவம் எல்லாம் கிடையாது அப்படின்னே சொல்ற சமுச்சயத்தை பத்தி பேசுற போது இதுல அங்க அங்கீபாவம் கிடையாது அங்க அங்கீபாவம் கிடையாதுன்னா என்ன அர்த்தம் கர்மாவை பண்ற போது விக்னேஸ்வர வந்தனங்கிறது ஒரு அங்கம் எல்லாம் சேர்த்து தான் இந்த கர்மா பூர்ணமாகும் பிராணாயாமம் இன்னொரு அங்கம் சங்கல்பம் இன்னொரு அங்கம் மணி அடிக்கிறது ஒரு அங்கம் கலச பூஜை ஒரு அங்கம் சங்கு பூஜை ஒரு அங்கம் ஆத்ம பூஜை ஒரு அங்கம் பீட்ட பூஜை ஒரு அங்கம் ஆவாகனம் இன்னொரு அங்கம் இப்படி பல அங்கங்களை உடையதுதான் ஒரு கர்மா அந்த மாதிரி எடுத்துக்கூடாது பண்ணக்கூடாது அர்த்தம் இல்லை ஆனா தனித்தனியா பண்றதுனால பிரயோஜனம் வேற வேறையா போயிடுது சேத்து பண்ணினா அதுக்கு இன்னொரு பிரயோஜனம் கிடைக்கிறது இப்ப சில கம்பெனி எல்லாம் பார்த்தீங்கன்னா இத பத்தி நிறைய பேசிட்டோம் நம்ம நேத்தி சில கம்பெனியெல்லாம் பார்த்தோமான ஒரு மெயினாக ஒரு ப்ராடக்ட் தயார் பண்ணுவாங்க அந்த ப்ராடக்டுக்கு நிறைய தேவைப்படும் சிலதெல்லாம் மெட்டீரியல்ஸ்லாம் தேவைப்படும் அது மாத்திரமில்லை இந்த ப்ராடக்டினுடைய கழிவு பொருளும் இருக்கும் எதுவும் இருக்கும் அப்போ இது என்ன பண்ணுறதுன்னா சில பிஸ்னஸ் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த மெட்டீரியலும் நாங்களே நம்மளே தயார் பண்ணால் என்ன அப்படின்னு சொல்லி ரெண்டையும் சேர்த்து பண்ணுறது இது பண்ணால் போகிற நமக்கு தலைவலி அதெல்லாம் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்கிற குரூப் இருக்குது ரெண்டையும் சேர்த்து பண்ணினா பிஸ்னஸ் இன்னும் இம்ப்ரூவ் ஆகும்னு சொல்றதும் இருக்கு அந்த கழிவுப் பொருளையும் இன்னும் விசேஷமாக பண்ணலான்னு இருக்கு புரியறது இல்லையா இது லௌக்கிகத்தில் பார்க்குறோம் அதே மாதிரி வைதிக கருமாக்கள்லேயும் இருக்கு நீங்கள் அதை புரிஞ்சுன்னுட்டா போறோம் அப்போ பண்ணினா அதுக்கு ஒரு பிரயோஜனம் இருக்குது ஆனால் அதைக் கடை இன்னும் அதிகமாக கிடைக்கும்னு அதைத்தான் உரிஷத்து இங்கே பேசுறது கர்மா பண்ணினா தேவலோக பித்ருலோக பிராப்தி உண்டாகும் அங்க விஷய சுகம் கிடைக்கும் நீங்க போட்டுக்கணும் விஷய சுகம் பிரயோஜனம் அவாந்திர பலம் சித்த எல்லாத்துலேயுமே விஷய சுகம்தான் விஷய சுகத்துல தாரதமியம் கர்மாவை பண்ணினா கிடைக்கிற விஷய சுகத்தை காட்டிலும் உபாசனையை பண்ணினா கிடைக்கிற விஷய சுகம் இன்னும் அதிகமா சௌரியமா இருக்கும் அவளுதான் விஷய சுகம் அதிகமா இருக்கும்னா நீங்க நம்ம கிராமத்தில் கிடைக்கிற விஷய சுகத்தை காட்டிலும் மெட்ராஸில் கிடைக்கிற விஷய சுகம் கூடத்தான் மெட்ராஸில் கிடைக்கிற விஷய சுகத்தை காட்டிலும் சிங்கப்பூரில் கிடைக்கிற விஷய சுகம் கூடத்தான் சிங்கப்பூரில் கிடைக்கிற விஷய சுகத்தை காட்டிலும் துபாயோ இல்லை நியூயார்க்கோ போனீங்கன்னா அங்கே இன்னும் விஷய சுகம் கிடைக்கும் ஆ கேவல கர்மாவை பண்ணினா அதுக்கு கிடைக்கிற சு விஷய சுகம் ஒரு ஒரு உலகம் கிடைக்கும் ஒரு ஒரு பிளேஸ் ஒரு பாடி ஒரு ஷரீரம் ஒரு இடம் ஒரு கரீரம் தேச கால வஸ்துக்கு உட்பட்டு ஏன்னா கர்ம பரிச்சின்னம் அதுவும் பரிச்சின்னம் அதனால் அங்கே போய் விஷய சுகம் கிடைக்கும் ஆனால் இங்கே ஒழுங்கா இவங்க கொஞ்சம் நியமத்தை கடைப்பிடிச்ச காரணத்தினால சித்த சுத்தியும் அவாந்திரபலம் இருக்கும் ஆக கர்மாவை பண்ணினா கிடைக்கிற பிரயோஜனம் என்ன விஷய சுகம் ஒழுங்கா பண்ணினால் கிடைக்கிற பிரயோஜனம் விஷய சுகம் கொஞ்சம் டென்ஷன் இல்லாமல் கிடைக்கிற விஷய சுகம் கர்மாவை தாறுமாறுமா பண்ணினா டென்ஷனோட இருக்கிற விஷய சுகம் தான் கிடைக்கும் கர்மாவை ஒரு ஒழுங்கா பண்ணினா டென்ஷன் என்ன சொல்றது டென்ஷன் லெஸ் அதான் டென்ஷனே இல்லாமல் இருக்கணும்ல டோட்டலி டென்ஷன் ஃப்ரீ கிடையாது டென்ஷன் லெஸ் விஷய சுகம் கிடைக்கும் அப்புறம் பிரயோஜ அவாந்திர பலம் என்ன நம்மளை அறியாம ஒழுங்கா பண்றதுனால சித்த சுத்தி வந்துடும் அப்புறம் தேவலோக்கத்துக்கு போனோம்னா உபாசன கேவல உபாசனை பண்ணினா என்ன கிடைக்கும் தேவலோக பிராப்தி தேவலோக பிராப்தின் அக்னிக்கு செக்ரட்டரியா போகவானுக்கு செக்ரட்டரியா போய் சேரும் அதெல்லாம் எப்படி நீங்க பார்த்தீங்களான்னு கேட்க விடாது கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஒருத்தன் போய் குரு கிட்ட கேட்டான் குருநாதா சொர்க்கம் போறதுக்கு என்ன பண்ண முதல்ல சாகனம் செத்து போகணும் முதல்ல அப்புறம் பேசு தேவலோகத்துக்கு போனா என்ன கிடைக்கும் உண்டு இல்லையா கார் உண்டு வீடு உண்டு அங்கேயும் வந்து அவருக்கு செக்ரட்டரிக்கு ரெண்டு அடி சப்போர்ட் பண்றதுக்கு ரெண்டு மூணு ஆள் இருப்பாங்க எல்லா வசதியும் பெசிலிட்டிஸ் எல்லாம் கிடைக்குது சொல்றது கஷ்டமே இல்ல நம்ம ஊர்ல தான் கார் காரா வர்றத தலைவர் வந்தா நம்ம ரூபாயெல்லாம் அப்படி போயிட்டு இருக்குமா கிடைக்காத கொஞ்சம் கிடைக்கும் அவாந்திர சித்த ஏகாகிரத கிடைக்கும் போட்டு இது வந்து விஷய சுகம் பிராக்கெட்ல அவாந்தர பலம் என முக்கிய பலம் போடுங்க முக்கிய பலம் அப்புறம் அவாந்திரபலம் விஷய சுகம்னா விஷய சுக ஆதிக்கியம் தாரதமிய இல்லாட்டி இல்லைன்னா விஷய சுக தரஹா விஷய சுக தமஹா அப்படிலாம் போடலாம் தர தம பிரத்யமெல்லாம் போட்டுக்கலாம் சூப்பர்லேட்டிவ் டிகிரி எல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம் சௌரியமாக இருக்கும் அங்கே போனால் ஒரு ஸ்பெஷல் ஏசி இருக்கும் சத்தமே வராது போரங்கு சத்தமே இல்லையா ஏசியோட சத்தம் வச்சிருப்பான் இவ்வளவு துபாயில வந்து கடலுக்குள்ள பேரிச்சம்பழம் மாறி மரம் மாதிரி ஒரு பெரிய இது கட்டியிருக்கான் ஹோட்டல்லாம் கட்டியிருக்கான் கடலுக்குள்ள கடல் மீதியிலே ஆணை சிலவை நினைவருக்கு பிரமாணம் கடலுக்குள்ள வருஷ கணக்கா எத்தனையோ வருஷ கணக்கா கல்லை கொட்டி மண்ணை எல்லாம் பண்ணி பேரிச்சம்பழ மரம் பண்ணி எல்லா வீட்டு வாசலையும் பீச் எந்த வீட்டு வாசலையும் பீச் இல்லாத வீடே கிடையாது அங்கே போகணும்னா என்ன பண்ணணும் லதா மங்கேஷ்கருக்கு மாத்திரம் கொடுத்துருக்கான் இது எப்படி உங்களுக்கு தெரியும் அமிதாப் பச்சன் லதா மங்கேஷ்கருக்கு தான் கிடைக்கும் சாதாரண ஆளுக்கு கிடைக்காது ஒன்னு அம்பானியா இருக்கணும் ரொம்ப ஹை லெவல்ல இருந்தா தான் அங்க ஆஃபரே சாதாரண ஆளெல்லாம் குப்பன் சுப்பன் எல்லாம் போயிட முடியாது அவங்கெல்லாம் ரொம்ப இந்த சொசைட்டிலேயே ரொம்ப மகா மகா மகா மகா மல்டி மில்லியனா இருக்கணும் அவங்க அங்க போய் உட்கார்ந்து என்ன பண்ணுவான் ஒரு நாளைக்கு ஏழு லட்சமா எனக்கு ஆயப்பழந்த ஆள் இருக்கு விஷய சுக்கம் என்னது சித்த சுத்தி உபாசனையினால என்ன பிரயோஜனம் அங்கையும் விஷய சுக்கம் அதிகமா கிடைக்கும் ஆனா சித்த ஏகாக்கிரத்தை அவாந்தர பலம் ஆகையினால என்ன பண்ண சொல்றது உபரிஷத்து திருப்தியா வர போறது அங்க போய் திடீர்னு ஒரு ஏதோ ஒரு பூச்சி புதுசா வந்துடும் அதை தடுக்க முடியுமா என்ன அங்க வந்து நம்ம விசேஷமா போனா கடல்ல இருந்து ஏதாவது ஒண்ணு எட்டி பார்த்ததுன்னு வச்சு என்ன பண்றது இவன் கடலுக்குள்ள கட்டி அங்கே வந்து சுற்றி அதுக்கு ஒரு ப்ரொடெக்ஷன் போடணும் அங்கெல்லாம் கப்பல்லாம் நிறுத்தி வச்சு இந்த கண்ட கண்ட பூச்சியெல்லாம் கரைவடியாக உள்ளே வந்துடுத்துனா என்ன பண்ணுறது அதுக்கெல்லாம் ஏற்பாடெல்லாம் பண்ணணும் அப்படி இருந்தும் உள்ளுக்குள்ளே என்னவா இருக்கும்னா ஏதோ ஒரு பயமாக எங்கேயா மேலே இருந்தவனா குண்டு போட்டான்னா என்ன பண்ணுறது பயம் அதிக என்ன மேலே போக போக பயம் ஜாஸ்தி தான் இப்புல அதிகமாக அதிகமாக பலம் போகே ரோக சொல்லிருக்கார் பத இவர் வைராகியதகத்துல சொல்லி வச்சிருக்கார் பர்திருகரிக்கார் பணம் நிறைய இருந்தா ரைடு பண்ணிடுவா இன்கம் டாக்ஸ் மானே தைன்ய பயம் கலேப்பு ரூபே ஜராயா பயம் அழகுல பற்று இருந்ததுன்னா முதுமையை கண்டு பயமா அதனால என்ன சர்வம் வஸ்து பயான்வித்தம் புவி நிறுணாம் வைராக்கியமேவா பயம் இருக்கும் அதனால இன்னும் இது ரெண்டையும் சேர்த்து பண்ணா என்ன அடுத்த மந்திரத்தை படிப்போம் எல்லாம் பார்த்துட்டோம் நேத்துக்கு அப்படின்னு நாங்க என்ன பண்ணுவோம் இந்த நேத்துக்கு இந்த அண்மையை சொல்றப்போ கொஞ்சம் சில இதெல்லாம் மாத்திருக்கேன் இப்ப சொல்றேன் ரெண்டாவது பத்தாவது மந்திரத்துல இந்த தனியா பிரிச்ச அதாவது கேட்டுக்கோன்னு சொன்னேன் ஆனால் விஷயம் எப்படி சொல்லப்படுதுன்னா ஏஷாம் தீரானாம் வச்சனம் சுஷ்ருமா அப்படின்னு ரெண்டாவது லைன்ல போட்டு ஏத்து விச சக்ஷிரே எந்த ஆச்சாரியர்கள் எங்களுக்கு விளக்கி இந்த விஷயத்தை சொல்லி இருக்கிறார்களோ அந்த ஆச்சாரியர்களிடம் அது சாதாரண லோக்கல் பர்சன் சொல்லலை இது தீராணாம் வச்சனம் சுஷ்ரும நல்ல புலனின்பர் புலனின்பத்திலே கட்டுப்பாடு மிக்க பெரியோர்கள் வாயிலாக இதை பற்றி நாங்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம் தீராணாம் வச்சனம் சுஷ்ரும அந்த தீரானாம்ங்கிறது வந்து தீரஸ்ய வச்சனம் சுஷ்ருமை இல்லை தீராணாம் பகு வச்சனம் நகா அர்த்தம் நாங்கள் நாங்கள் சொல்ற போது ஆச்சாரியர்கள் அர்த்தம் நாங்கள் இப்ப இவனுக்கு குரு சிஷியனுக்கு சொல்லிக் கொடுக்கிறார் நகான் நீ மந்திரம் வந்து பேசுறது இது குரு பேசுற மாதிரி நினைச்சுக்கணும் குருமார்கள் சொல்லுகிறார்கள் குருமார்கள் என்ன சொல்லுகிறார்கள் நாங்கள் எங்களுடைய ஆச்சாரர்களிடம் இருந்து இவ்வாறு கேட்டிருக்கோம் பூர்வேஷாம் இதி சுஷ்ரும பூர்வேஷாம் அப்படின்னு கட்டோ கேனோ பிரேசத்துல படிக்கிறோம் அந்ய தேவ தாத் சுஷ்ரும பூர்வேஷாம் அவிம் தீர்த்த வித்யா ம வித்வேதோ அவித மருத்தும உபனிஷத் ஒரு முக்கியமாக ஒரு விஷயத்தை மனசில் வச்சிருக்கு நம்ம பொண்ணு படித்தோம் வேதாந்தத்துக்கு வரணும்னா சந்யாசம் பண்ணணும் நீங்க இப்போ பண்ணலை அது வேற விஷயம் சந்யாசம்னா ரிச்சுவல் பண்ணி பண்றது ஞாபகம் ரிச்சுவல் சடங்குகளை பண்ணி பண்ற சன்னியாசத்தை பற்றி பேசுறோம் சொல்லி மந்திரத்தை சொல்லி அக்னி சாட்சியாக சூரியன் சாட்சியாக பிராமணர்கள் சாட்சியாக தேவர்கள் சாட்சியாக மரங்கள் விர்சங்கள் சாட்சியாக சமஸ்தேவதைகள் சாட்சியாக சொல்லுகிறேன் மூணு ஆசையை துறந்தேன் அப்படின்னு சத்தம் போட்டு சொல்றது ஷடங்கு கைய ஊர்துவாகுசன்னு அது ஷடங்கு அது ஒரு மந்திர பூர்வமான ஷடங்கு சன்னியாசம் வாங்கறதுக்கு முன்னால முதல் நாள் சாப்பிடாம வெறும் சத்துமாவை வந்து மந்திரம் சொல்லி சாப்பிட்டுட்டு உட்கார்ந்து சொல்லணும் இதெல்லாம் எல்லாம் நிறைய ரிச்சுவல்லாம் இருக்கு அந்த ஷடங்கு பண்றதா இருந்தா அதுக்கப்புறம் கர்மாவோ உபாசனையோ பண்ணக்கூடாது அதை பண்ணியாச்சுன்னா கர்மா உபாசனை பண்ணக்கூடாது பண்றது எனக்கு ரூபாயே இல்லை நான் ரூபாய விட்டுட்டேன் என்னத்தை விடுறது எனக்கு கிடைக்கல அதனால விட்டுட்டேன் சீச்சி இந்த பழம் நரி வந்து என்ன பண்ணித்து எட்டி எட்டி பார்த்துது கடைசியா சி இந்த பழம் பிடிக்கும் சாப்பிட்டா பார்த்தது சாப்பிடாமையே சொல்லிடுத்து அப்படி இல்லை அப்போ என்னத்துக்கு இத்தனை நாள் ட்ரை பண்ணணும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு நரிக்க அந்த அந்த கதையில் அப்படி தானே இருக்குது அது எங்கேயோ வேறு இடத்துல சாப்பிட்டுதா என்ன சாப்பிட்டுருக்கலாம் இது நரி கதை தானே போய் இன்டர்வியூ பண்ணி பாருங்க சந்யாசம் பண்ணணும்னா கர்மாவையும் உபாசனையும் பண்ணி இருக்கணும் பண்றதுக்கு தகுதி என்ன பாருங்க நம்ம சன்னியாசம் தான் சௌரியமான சன்னியாசமாச்சே பண்ற சன்னியாசத்துல நம்ம சௌநியாசம் என்னது நாங்கள் சொல்லிட்டோம் ஈசாவாசம் டீச் பண்றோம் நீங்கள் பத்து நாள் கேம்பே இருக்கிறதே சன்னியாசம்தான் அப்பப்போ செல்போன் பேசின் இருக்கிற சன்னியாசம் வீட்டில் என்ன என்ன சரியா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா தூங்கினீங்களா என்ன என்ன சாப்பிட்டேன் இட்லியா அது சட்னியா சாம்பாரா ஓ ஏன்னா சப்ஜெக்ட் இல்லை பேசுறதுக்கு ஆனால் அப்படி சொல்கிறாங்க சப்ஜெக்ட் இல்லனால இப்படிலாம் பேசணும் நான் ஒருத்தட்ட கேட்டேன் பேசணும் தான் தோன்றது ஆனால் என்ன பேசுறது தெரியலையே நான் சும்மா கேளுங்கோ என்ன தேவது பேப்பர் படிச்சியால் கேளுங்கோ அப்படின்னு எனக்கு சொல்லிக் கொடுத்தாங்க ஓஹோ இப்படிலாம் பேசணும் போல் இருக்கு அதை நம்மளால பேசவே முடிய மாட்டேங்கிறது பேப்பர் படிச்சா தானே தெரியறதில்ல உலகமே தெரிய மாட்டேங்கிறது நல்ல வேணால் தெரிய மாட்டேங்கிறது அப்போது சன்னியாசம் பண்ணணும்னா அதுக்கு தேவை என்ன கேவல கர்மாவை பண்ணினவன் சந்யாசம் பண்ணக்கூடாது கேவல உபாசனை பண்ணினவன் சந்நியாசம் பண்ணக்கூடாது ஏன்னா இங்கே என்ன தேவை சன்னியாசத்துக்கு சந்யாசம் பண்ணிட்டு என்ன பண்ணியாணும் படிக்கணும் வேதாந்தம் படிக்கணும் வேதாந்தத்துக்கு என்ன தேவை வைராக்கியம் தேவை வேதாந்தத்துக்கு என்ன தேவை பூர்ண வைராக்கியம் திடீர்னு ஒரு வர் ஒரு ரெண்டு மாசம் படிச்சுட்டு இருக்கிற போது சுவாமி ரவா தோசை சாப்பிடணும்னு ஒரு ஆசை வந்து கொடுத்தோம் கொஞ்சம் தேனி வரைக்கும் போயிட்டு வரேன் அப்படி சொல்லலாமா ஆசை வந்தாலும் கண்ட்ரோல் பண்ணிக்கணும் அதெல்லாம் நம்ம இதுக்காக தான் அது அது அதுதான் அதுக்கு பேர் தான் பேர் உப்பரத்தின்னா என்ன அர்த்தம் தோணும் விட்டது பழபடி வாசனை விடாது ரவா தோசை கேட்கும் பூரி குருமா மசாலா எல்லாம் கேட்கும் இங்க என்னன்னா சப்பாத்தி உப்பு இல்லாத சப்பாத்தி அதான் கிடைக்கும் ஐயோ ஐயோ தெரியாதனமா வந்துட்டேன் அப்ப கர்மா பண்ணினா தானே வைராக்கியம் வரும் கர்மா என்ன கிடைக்கும் அவாந்திர பலம் என்னது சித்த சுத்தி சித்தசுத்தினுடைய முக்கியமான அம்சம் என்னது வைராக்கியம் விவேகம்ங்கிறதுலாம் வைராக்கியத்துக்கு சேத்து விவேகம் அது வேற விஷயம் வைராக்கியம் முக்கியம் அப்புறம் சமாதானமும் முக்கியம் முமுக்ஷுத்துவம் முக்கியம்ங்கிறதுலாம் நான் சொல்லாம வெரி இம்பார்ட்டன் வேதாந்த சிரவணத்துக்கு வைராக்கிய பூர்வகிரவணம் கொஞ்சம் கூட விசேஷம் ஏதோ பேருக்கு என்னது வியாதிஷ்ட சிகிச்சையதாம் பிக்ஷா ஔஷதம் புஜ்யதாம் கொஞ்சம் ஒரு உப்பு குறையது போடுங்க அப்புறம் சொல்லக்கூடாது கொஞ்சம் நல்லெண்ணெயை விட்டு கலக்கின்ற நல்லா இருக்கும் சொல்றோம் இல்லையா அதுதான் கிடைச்சா பரவாயில்லை அது வேற விஷயம் வச்சுங்கோ ஆனால் வயிற சாப்பாட்டை பற்றி பெருசாக நினைச்சிக்கூடாது அதெல்லாம் நினச்சா படிக்க முடியுமா என்ன ஒப்பிதிக்ஷஸ்வான்னு சொல்லியிருக்கு சகனம் சர்வதுக்கான அப்பிரதீகார பூர்வகம் சிந்தா விலாப ரகிதம் திதிக்ஷாசா நிகத்தியதே பொறுமையாக இருந்து படிக்கணும் அதுக்கு ஏகாகிரதை வேணும் உபனிஷத்துக்கு கர்மகாண்டத்தினுடைய லட்சியம் என்னென்ன உபனிஷம் சொல்லி கொடுக்குங்க ஈஷாவாசி உபனிஷம் சொல்கிறது நீ சந்யாசம் பண்ணி வேதாந்தம் படிக்கணும்னா உனக்கு தேவை ஏகாகிரதையும் வைராக்கியமும் தேவை ஆகையினால நீ சன்னியாசம் பண்ணுறதுக்கு முன்னால் உபாச பண்ணி உபாசனையும் பண்ணியிருந்தால் நீ சந்யாசி ஆகிறதுக்கு யோக்கியத்தை அப்போ தான் பலனை கொடுக்கும் அது வீரியமாக இருக்கும் வெறும் பிரயோஜனம் இல்லாம இருக்கும் அடைஞ்சே ஆகணும் வைராகியமும் பண்ணி ஆகணும் அப்ப என்ன பண்ணணும்னா சன்னியாசம் என்ன கர்ம உபாசன சமுச்சயம் பண்ணி அப்புறம் தான் அதுதான் உபரிஷத்து புரிய இந்த மந்திரம் என்ன சொல்லியிருக்கு உபயம் சஹ வேத எவன் ஒருவன் வித்யும் அவித்தேயும் அவித்தேயும் வித்தியையும் கிரமேண கிரமேணம் கொஞ்ச நாளைக்கு காகிக்க வாசிக கர்மாவுக்கு பிராதான்யம் கொடுத்து பண்றது சரியை கிரியை சரியை கிரியை இதெல்லாம் வந்து சைவ ஆகம சாஸ்திர பாஷை இந்த இந்த வேர்ட்ஸ் எல்லாம் ஆகம சாஸ்திரத்தினுடைய சைவாகம சாஸ்திரத்தினுடைய சொற்கள் சரியை சரியை கிரியை இந்த கிரியைக்கு போகிற போது டோட்டலாக சரியை விடமாட்டோம் டோட்டலாக சரியை விடமாட்டோம் நீங்களே இப்போ எப்படி பாருங்கள் மடத்தில் சேர்றவங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா முதல்ல கொஞ்ச நாள் மடத்துக்கு வந்துன்ட்டு இருப்பாங்க மடத்துக்கு பெரும்பாலும் அப்படி தான் இருப்பாங்க ராமகிருஷ்ணன் இடத்துக்கு ஒருத்தர் பிரம்மச்சாரி ஒரு பையன் போயின்ட்டே இருப்பார் அவர் போக போக கொஞ்சம் கொஞ்சமாக அப்புறம் என்ன பண்ணுவார் போய் அப்பப்போ வாரம் வாரம் சர்வீஸ் பண்ணுவார் எப்படி பாருங்கள் டெவலப் ஆகுது பாருங்கள் அப்படி தான் இருக்கும் இங்கே பிறகு பாருங்கோ அப்படி தான் இருக்கும் ஊரில் இருந்துட்டு இருப்பார் சில பேர் அப்படி சிலது வித்தியாசமான கேஸும் இருக்கும் அது வேறு விஷயம் சில பேர் என்ன பண்ணுவாங்க அந்த ஊரில் இருப்பாங்க மெட்ராஸில் இருக்காங்கன்னு வச்சோங்களேன் யங்ஸ்டர்ஸ் எல்லாம் ராமகிருஷ்ணன் இடத்துக்கு போவாங்க போகிற போது கொஞ்சம் கொஞ்சமாக சுவாமிகிட்ட பழகுவாங்க அப்படி பழகிற போது அந்த சுவாமி என்ன பண்ணுவார் நீ இந்த மாதம் அவன் ஜாப்பில் இருப்பான் வீட்டில் ரெஸ்பான்சிபிலிட்டான் இருக்கும் அதில் என்ன சொல்லுவார் சுவாமி நீ வந்து அப்பப்போ நீ வார வாரம் வா இந்த சர்வீஸ் பண்ணு அந்த சர்வீஸ் பண்ணும்பார் இப்போ என்ன வீட்டுக்கும் போயின்ட்டு இருக்கான் சர்வீஸும் பண்ணிட்டுருக்கான் கொஞ்சம் கொஞ்சம் டேஸ்ட் கூடுறது அதனால என்ன பண்ணுறான்னா மடத்திலே ஜாயின் பண்ணுறான் மடத்திலே ஜாயின் பண்ணுற போது அது அவரும் என்ன சொல்கிறார் கொஞ்சம் நாளைக்கு இருந்து பாரு என்ன பண்றார் மகராஜ் மந்திர தீட்சார் மந்திர தீட்சார் விட்டாச்சா சர்வீஸ் பண்ணிண்டு மந்திரஜபம் மந்திர ஜபம் இல்லாம இருக்கிற போதே குடுப்பாங்க மந்திர தீட்சைங்கிறது வேற விஷயம் இது ஸ்பெஷல் மந்திர தீட்சை கூட ஸ்பெஷல் மந்திர தீட்சி அப்படி இல்லையே கேட்டு விடாங்க நான் உங்களுக்கு புரியறதுக்காக விஷயத்த சொல்ல வரேன் நானே இப்பதான் யோசிக்கிறேன் இதெல்லாம் அங்க என்ன ஸ்பெஷலா யோசிச்சு தான் வரேன் தீட்சை கொடுக்கறாங்கன்னே வச்சுக்கோங்க பிரம்மச்சரிய தீட்சை கொடுக்கறாங்க பிரம்மச்சரிய தீட்ச கொடுத்தாலும் சர்வீஸ் விடுறதோ விடற அது சரியையும் கிரியையும் முதல்ல என்ன கொஞ்சம் சரியை அப்புறம் வீட்டில் விஷய சுகம்னு வச்சோங்களேன் அப்புறம் என்னாச்சுன்னா சரியை இம்ப்ரூவ் ஆகிருக்கும் அப்புறம் சரியையோட கிரியையை ஜாயின் பண்ணுறோம் அப்புறம் கிரியையை ஜாயின் பண்ணுற போது கிரியையை கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணி சரியையை விடறோம் அப்புறம் கிரியை இருக்கிற போதே யோகா ஆரம்பிக்கிறோம் யோகா ஆரம்பிக்கிற போதே கொஞ்சம் கொஞ்சம் கிரியையை குறைக்கிறோம் அப்புறம் யோகா அதிகமாக என்ன பண்ணுறோம் ஞானத்துக்கு டைம் கொடுக்குறோம் யோகா இருக்குது அங்கேயும் அப்புறம் மினிமம் ஆகிடும் சரிய மினிமம் ஆகிடுறது ரொம்ப மினிமம் ஆகிடுறது கிரியை ரொம்ப மினிமம் ஆகிடுறது அப்புறம் யோகம் கூடுறது அப்புறம் யோகத்தை மினிமைஸ் பண்ணி ஞானத்தை மேக்சிமைஸ் பண்ணுறோம் அப்புறம் என்ன மேக்சிமைஸ் பண்ணுறது இருக்கு மோட்சம் முடிஞ்சு போச்சு புரியுறது இல்ல அப்படித்தான் அழகா படிப்படியாக கூட்டிகிட்டு வர்றது சக்கனி சக்கனி சக்கனின்னு சொல்லணுமா சக்கனி தான் சொல்லணும் சக்கனின்னு சொல்லணுமா சரி எப்படியோ சனின்னு சொல்றாங்க தெலுங்குல சக்கனிங்குறாங்க சக்கனிங்கிறது இல்லை சா சொல்லக்கூடாது ஏதோ தப்பா சொல்றீங்க நிறைய பேர் தெலுங்கு பேசுறேங்க நம்ம ஊர் தெலுங்கு தெலுங்காது இங்க விஷயம் புரிஞ்சு இதெல்லாம் நீங்க இந்த நான் இப்ப சொல்ற விஷயங்கள்லாம் உங்களுக்கு புரிஞ்சதுன்னா இந்த மந்திரங்கள் எல்லாம் நல்லா புரியும்னு நினைக்கிறேன் அவ்வளவுதான் எப்பவும் ஞாபகம் எல்லாத்துக்கும் இப்ப இப்ப வித்யா தேவலோகம் பெட்டர் விஷய சுகம் அவ்வளவுதான் அவாந்திர பலம் என்னது இன்னும் சொல்ல போனா உபாசனா அதுவும் இருக்கு சித்த சமாதானம் ஒரு மெயின் வேதாந்த சிரவணத்துக்கு சித்த விசாலதான் என்ன அர்த்தம் ஏன்னா பெரும்பாலான உபாசனைகள் விஸ்வரூப உபாசனை மனசு பறந்து பிராட் அவுட்லுக்குங்கிறோமே எல்லாம் ஒத்துக்கும் சித்த விஷாலத்தையும் இருக்கு இதெல்லாம் நீங்களா நல்லா யோசிச்சு புரிஞ்சுக்கணும் எவ்வளவு வேணாலும் சொல்ல முடியல ஆனா இப்படி நீங்க சிஸ்டத்தை புரிஞ்சுட்டா போற என்னது இந்த ஃபார்மேட்டா இத புரிஞ்சுணுட்டா போற இந்த மந்திரம் என்ன சொல்லுகிறது யகா தத்து உபயம் சகவேத சகவேதான்னு அர்த்தம் சங்கராச்சாரியை சொல்லிட்டாரு காகிவாச்சி அதுக்கு தான் இதை சொன்னேன் சரியை கிரியை பற்றி பேச ஆரம்பிச்சேன் இந்த சக வேதன்னு தான் இத சொல்ல ஆரம்பிச்சேன் அதாவது முதல்ல கொஞ்ச காலம் நீ காக வாஜி கர்மா பண்ணலாம் அப்புறம் என்ன பண்ணணும்னா காகித கர்மாவை குறைச்சிண்டு உபாசனையே பண்ணணும் உபாசனையே பண்ணணும் அது சமுச்சயம்னு சொன்ன ஞாபகம் வச்சுக்கணும் அதையும் கொஞ்சம் பண்ணி இதெல்லாம் நம்ம நேற்றுக்கு ஒரு கோணத்தில் சொன்னேன் இன்னைக்கு இன்னொரு கோணத்தில் கொஞ்சம் அதிகமாக ஆழமாக விளைக்கிறதா எனக்கு ஒரு எண்ணம் உங்களுக்கு அப்படிதான் இருக்கணும் அப்போ என்னாச்சு இதை வந்து இது பண்ணிட்டு அடுத்ததான் அதுக்கு படிக்க போகிறான் அடுத்த படிக்க போகிறான் ஆனால் ஏன் வச்சுக்கணும் இவன் சன்னியாசம் பண்ணாமல் பண்ணுறான் அதை மறந்துடக்கூடாது சந்யா ஏக புருஷ அனுஷ்டைம்னா என்ன அர்த்தம் ஏகஸ்மின்னேவ ஆசிரமே அனுஷ்டை ஆனால் ஆக்சுவலாக பார்த்தா அது சன்யா ஏகஸ்மின் ஒரே மனிதன்தான் ஒரே மனிதந்தான் இந்த கிரகஸ்தாசிரமத்தில் கர்மாவை பண்ணுறான் காய்க்க வாட்சிக்க கர்ம பிரதான ஆசிரமம் கிரகஸ்தாசிரமிர்திரமடுத்தம் சொல்றதுக்கு இடம் கொடுக்கறது ஆனா அதைவிட சங்கராச்சாரியர் கிரமேணன்னே சொல்லிருக்கார் அதாவது அதை விட்டுறக்கூடாதுன்னு கடைசி வரைக்கும் கிரகஸ்தனாவே செத்து போயிடப்படாது கிரகஸ்தனாவே செத்து போயிடப்படாது கிரகஸ்தனாயிருந்து வானப்பிரஸ்தனாயிருந்து சன்னியாசியாயி சாகனம் அதுதான் விஷயம் சன்னியாசியாய் ஞானத்தை அடைஞ்சு உபனிஷத்தோட இது நம்ம இதெல்லாம் காம்ப்ரமைஸ் பண்ணிக்கலாம் நமக்கு தான் கிருஷ்ணர் இருக்காரு கீதையில் சொல்லி வச்சிருக்காரு உபரிஷத்தில் இப்படி எல்லாம் ரொம்ப ஆழமாக சந்யாசத்தை சொல்றது நம்ம தான் நிறைய மெத்தடெல்லாம் வச்சுட்டு இருக்கோமே அழகாக காம்ப்ரமைஸ் பண்ணி நிறைய வழியெல்லாம் சொல்லியிருக்கோம் கர்மன் அபிப்பிரவர்த்தோப்பி நைவ கிஞ்சித் கரோதி சகா அப்படி சொல்லி கர்மத்தை விடாமலேயே அதிகமா பேசுறேஷத்தோட கிரமமா இதை அனுஷ்டானம் பண்ணி எவன் உபயம் சக வேதம் அறிந்து அனுஷ்டிக்கிறானோ விதித்துவா அனுஷ்டாய வேதன்னா என்ன வெறுமன தெரிஞ்சா மாத்திரம் போற சமையல பத்தின அறிவு பசிய நீக்காது அதே மாதிரி தர்மத்தை பத்தின அறிவு சித்த சுத்தியோ சித்த ஏகாகிரதையோ கொடுத்துடாது அனுஷ்டானம் பண்ணினாத்தான் வேதங்கிற சப்தத்துக்கு என்ன அர்த்தம் அறிகிறானோன்னு அர்த்தம் இல்லை அறிந்து கடைபிடிக்கிறானோ அறிந்து சில காலம் பக்குவம் வரை கடைப்பிடிக்கிறானோ அவனுக்கு தெரியும் அந்த மெச்சூரிட்டி நமக்கு இல்லையா இருக்கான்னு தன்னஞ்சறிவது பொய்யற்க அவனுக்கு தெரியும் அதுக்கான லிங்கத்தையும் சாஸ்திரம் சொல்லுகிறது வகுப்புல கூட ஒரு நாள் சொல்லியிருக்கேன் ஒரு கேள்வி சித்த சுத்தியை தெரிந்து கொள்வது எப்படி அதெல்லாம் ஞாபகம் அதனால என்ன ரெண்டாவது அவித்யா மிருத்யும் தீர்த்வா வித்யா அமிர்தம் அஸ்ணுதே அவித்யா மிருத்யும் தீர்த்வா அவித்யா என்ன அர்த்தம் கர்மனா காய்க வா கர்மனா கர்மயோகேன கர்மயோகேன காய்கர்மோகேனாலே தர்மானுஷ்டம் தான் அர்த்தம் அது சகாமமா விசா விஷா இந்த காமமான போட வேண்டியது இல்லை ஆனா இந்த இடத்துல மறைமுகமா நிஷ்காமம் அர்த்தம் இருக்குது அவித்தியா மிருத்யும் தீர்த்துவா மிருத்யுங்கிற சப்தத்துக்கு இங்க என்ன அர்த்தம்னா மனம் போன போக்குல புரிகிற செயல் மனம் போன போக்குல தெரிஞ்சுக்கிற அறிவு அங்கங்கே போகிறது காலம் வாசல் அங்கே போய் சலூன் கடையிலேயோ அங்கே கடையிலையோ வாசலில் நின்று நிறைய பேர் பேப்பர் படிச்சுருப்போம் உலகத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும் அதெல்லாம் வந்து என்னது மனம் போன போக்கில் கண்டதையெல்லாம் படிக்கிறது அப்புறம் என்னத்தையோ பண்ணுறது சினிமாவுக்கு போகிறது அங்கே போகிறது என்னத்தையோ தேவையில்லாத வேலை என்ன ரசிகர் மன்றத்தில் கொடி கட்டுறது இதெல்லாம் நீங்களாக போட்டு இதெல்லாம் என்ன சுவாபிகம் சங்கராச்சாரியம் கர்மங்கிறார் ராகத்வேஷ பூர்வகம் கர்ம விருப்பு வெறுப்பால் தூண்டப்பட்டு செய்யப்படும் அது அவனை வந்து அழிச்சுக்கிறது மனித பிறவிய அழிச்சுக்கிறான் பெறுதற்கரிய பிறவியை அழிக்கும் செயல்பாடுகள் வீணடிக்கும் செயல்பாடுகள் மிருத்யூன்னு சொன்ன என்ன அர்த்தம் பிறவியை வீணடிப்பதுதான் இங்கு மிருத்யு பிறவியை வீணாக்கிற ஒண்ணு சோம்பேறியா தூங்கி வீணாக்கிறது பயனற்ற செயல்களை செஞ்சு வாழ்க்கையை வீணடிக்கிற ஒண்ணு உருப்படியா பண்ண மாட்டேன் கர்ம சுவாபாவிகம் சங்கராச்சாரிய மிருத்யுல் டுவாபாவிகம் கர்ம ஞானம் அப்படின்னா என்ன அர்த்தம் விருப்பு வெறுப்போடு கூடிய செயல்பாடுகள் விருப்பு வெறுப்போடு கூடிய அறிவு எல்லாம் வந்து பிரகிருத்தி பண்படாதவன் பண்படுத்திக் கொள்ளாதவன் ஆனா வேதத்துக்குள்ள வந்தா என்ன பண்ணும் எல்லாம் டூஸ் அண்ட் டோன்ஸ் நினைச்சபடி ஒண்ணும் பண்ண முடியாதுமா செயல் புரிய முடியாது சாஸ்திரம் சொன்னபடிதான் பிராமே முகூர்த்தே உற்சாய சிந்தையே ஆத்மநோகித்தம்னா எனக்கு சாய்ஸ் கிடையாது வேதத்துக்கிட்ட நான் என்ன சரணாகதி பண்ணிவிட்டேன் வேதம் என்ன ஆணையர் எழுந்துரு சத்தியம் வத தர்மசரா பிரமதஹா பிரதஞ்சுவாத்திய பிரவச்சனே ஆடர் நான் என் விருப்ப விருப்பெல்லாம் மூட்டை கட்டி ரொம்ப தூரத்துல வச்சுட்டு வேதத்துக்கு நமஸ்காரம் பண்ணி நீ சொல்றதை கேக்குறேன்னு சொல்லி பண்றேன் என் விருப்ப வெறுப்பு இல்லை அப்புறம் வேதம் சொல்றது இதெல்லாம் படிக்காதே கற்பவை கற்க தெரிய வேண்டியதை தெரிந்து கொள் ஏதும் ஞானம் இது புரோக்தம் அக்ஞானம் அதெல்லாம் தெரிஞ்சிக்காதே சம்சாரியா போயிடுவேன் நீ மாத்திரம் சம்சாரியா போறதில்ல இருக்கிறவனையெல்லாம் கஷ்டப்படுத்துவே அதனால அதெல்லாம் வேண்டாம் இதை தெரிஞ்சுக்கோ இதைப் பண்ணு எதை வேணாலும் தெரிஞ்சிக்கலாம் என்னத்தை வேணாலும் பண்ணலாம் அதான் மிருத்யு இதைத்தான் பண்ணணும் இதைத்தான் செய்யணும் அப்படிங்கிறது மிருத்யு தரணும் அந்த மிருத்யுவை கடக்கிறான் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற கர்மத்தை பண்றதன் மூலம் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற காகிக கர்மங்களை செய்வதன் மூலம் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற வாக்கர்மங்களை செய்வதன் மூலம் இந்த தமோ குணத்தை வெற்றி கொள்கிறான் தமோகுணம் இந்த பிசிக்கல் அண்ட் ஓரல் தமோ குணம் பயனற்ற பேச்சுக்களை பேசுவது தமோ குணம் பயனற்ற செயல்களை செய்வது தமோ குணம் ஆகையினால என்னன்னா கர்மா பண்றதும் படிக்கிறதுலயும் கொஞ்சம் ரஜஸ் இருக்கணும் ஆகையினால என்ன சத்துவ பிரதான ரஜா கர்ம காண்டத்தினுடைய என்ன சத்துவ பிரதானத்தை சாத்விகனா என்ன ஆக்கிறதுக்காக ஹம்சகீதையெல்லாம் வரணும் சாத்திகான்யே சேவேத்த जन्मच ध्यानं दशैते ஆகமோபிரஜா காலக்கோஸு சேவ்விக்கா ராஜசம் துப்பேஷித்தனலாம் ஹம்சகீதை இந்த ஸ்லோகம் எல்லாம் இந்த கருத்துக்களை ரொம்ப ஆழமா ரசிக்கலாம் நாம் இதுதான் வித்யானந்தம்னு பேர் நமக்கு இந்த சாஸ்திரம் எல்லாம் நிறைய தெரிஞ்சிருந்ததுன்னா மனசுக்குள்ள அனுபவிக்கிற ஆனந்தம் இருக்கு இப்ப நான் சொல்ற போது என்ஜாய் பண்ணி சொல்றேன்னா இல்லையா அது பேர் தான் பேர் நீங்களும் அதோட சேர்ந்து என்ஜாய் பண்ணீங்கன்னு வச்சு உங்களுக்கு அந்த வித்யானந்தம் கிடைக்கிறது சரி நல்ல மிருத்திய தரணம் மிருத்திய தரணம்னா என்ன அர்த்தம் கர்மஜான தரணம் பிராகிருத்த கர்மஜான தரணம் மனம் போன போக்கிலே செயல்படுவதை கடக்கிறான் முறைப்படி செயல்படுவதன் மனம் போன போக்கிலே செயல்படுகின்ற தன்மையை கடந்து செல்கிறான் முறையான கல்வியை கற்பதன் மூலம் முறையற்ற அறிவை பெறுகின்ற தன்மையை கடக்கிறான் சே தூன் சாமவேதம் பாடுறது கட கட கட அவ சொல்றான் ஐயோ முடியலையே துஸ்த ராஸ்தான் மூணு தரம் சொல்லணும் துஸ்தான் ஐயோ இது பண்ண முடியலையே பண்ண முடியலையே பண்ண முடியல அஸ்ரத்தாம் தர அக்ரோதேன குரோதம் தர தானே அதானம் தர ரொம்ப அழகான சமவேதம் ரொம்ப ரெண்டு பேர் பேசிக்கிற மாதிரி இருக்கு ஆகினால உபனிஷத் மிருத்யு தரணத்தை பத்தி சொல்றது இந்த மிருத்யு தரணம் என்னதுங்கிறது இங்க புரிஞ்சுக்கணும் சாதாரண மிருத்யூன்னா யமன் அர்த்தம் சாவுன்னு அர்த்தம் இங்க உபனிஷத் சொல்றது மனம் போன வாழ்க்கை வாழ்றதுங்கிறது பெருதற்கை சாகடித்தின் சொல்லி ஆத்மா ஆத்மாவை கொல்றதுக்கு சமானம் சொல்லிட்டு இங்க என்ன சொல்றது மந்திரம் சுவாபாவிக கர்ம ஜானம் சாவதற்கு சமானம் பண்பாடற்ற வாழ்க்கை தன்னை சாகடி தற்கொலைக்கு சமம் ஆத்மகத்தின்னு போடல நம்ம புரிஞ்சுக்கணும் அது ஷாவுக்கு சமம் பெரும்பற்ற புலியூரானை பேசாத நாளெல்லாம் பிறவா நாளே இறந்த நாளேன்னு அர்த்தம் இறந்த நாளேன்னு தான் அர்த்தம் மிருத்யும் தீர்த்துவா மிருத்யும் தீர்த்துவா வித்யா வித்யா தான் அர்த்தம் ஒரு காலத்துல கர்மா காய்கவாச்சிய கர்மாவை பண்ணினா அதனால ஒரு மெச்சூரிட்டி வந்தது அதோட அவன் விட்டுடலை நான் சாகுற வரைக்கும் காய்கறி வாட்சிகரமா பண்றேன்னா அதுக்கு புல் ஸ்டாப் வைங்கிறது வேதம் வேதம் ஃபுல் ஸ்டாப் வை எத்தனை நாளைக்கு உடம்பால பிரதட்சிணம் பண்ணிட்டே போறேன் முதல்ல வந்து முப்பத்தி ஆறு பிரதம் இப்ப நான் சொல்றேன் மூணு பிரதட்சிணம் பண்ணிட்டு உட்காந்து தியானம் கண்ட குறை பிரதட்சணத்தை மிந்தியெல்லாம் நூத்தி நமஸ்காரம் பண்ணிட்டு இருந்தேன் நமஸ்காரத்தை கொஞ்சம் கொறை குறைச்சுக்கும் விட குறைச்சு இப்ப வந்து பதினெண்டு பதினாறு நமஸ்காரம் பண்ணு அப்ப என்ன பண்ணுவான் முப்பத்தி ஆறு பிரதக் முப்பத்தி ஆறு தடவை வாயில கர்ம மந்திரம் வேற சொல்லிட்டு சிவகுரு ஞானகுரு விஷ்ணு குரு பாகிமா சொல்லிட்டு போச்சு அங்க உக்காந்து தியானம் பண்ண சில பேர் தானே பண்றாங்க எல்லாருமேவா பண்றாங்க பண்றது இல்லை பண்ணு அடுத்தது அதை பண்ணு அதனால வந்து இதை பண்ணிகிட்டே இருக்கு சொல்லி நான் ஆர்டர் போடலை அதனால நீ நிறைய பேர் அதை அடிக்சன் ஆயிடுறாங்க சுவாபாவிக கர்ம ஞானத்திலேயே அதுல சுவாபாவிக கர்மம் இல்லை சாஸ்திர சோதித்த கர்ம ஞானத்திலேயே கர்மகாண்டத்தை மாதிரியே படிச்சு நோக்காண்டிருக்காத அடுத்தது உபாசனா காண்டத்தை படி இந்த ஞானத்துக்கு வா இந்த கர்மாவை குறைச்சிக்கோ இதை படிச்சு இதை நடைபெறப்படுத்து பிரம்மச்சரிய ஆசிரமத்திலே எல்லா ஞானமும் கிடைச்சிடும் ஆனால் அந்த ஞானத்தை போக்கஸ் பண்றது இப்போதான் அடுத்தவாக்கம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதே பூர்ணஸ் பூர்ணமாதா பூர்ணமேவிஷ் ஓம் ஈஷோ குருராத்மேதி மூர்விமையப்யா மூர்த்த மூத்தி எல்லாம் வாழி ஆதிகருநஸஸ்வாமி <laughs>